தலைப்பு முப்பத்து எட்டு வாமன அவதாரம் காசிபர் என்பது மனம் இவரது பிள்ளையாகிய மாபலி சக்கரவர்த்தியாவது மனதின் மந்தம் அதில் உண்டாகிய சீதம் சாக்கிரத்திலும் சுழுத்தியிலும் நிறைந்து உலகளந்த பெருமாள் ஒரு கால் மேலும் ஒரு கால் கீழும் அலந்து ஓர் அடிக்கு இடமில்லாது இருந்தது